بَاذَا أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَالَّذِينَ آمَنُوا وَاتَّبَعَتْهُمْ ذُرِّيَّتُهُمْ بِإِيمَانٍ أَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُمْ ۖ أَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَمَا عَلَتْنَا هُمْ مِنْ عَمَلِهِمْ مِنْ شَيْءٍ كُلُّ امْرِئٍ بِمَا كَسَبَ رَهِينٌ وقال رسول الله صلى الله عليه وسلم انكم ستدعون يوم القيامه باسمائكم وباسماء ابائكم فاحتنوا اسماءكم او كما قال عليه الصلاه والسلام الا وتر ارلالنون ني هرتر انبडيون ماهيه اللهم لا الله سبحانه وتعالى انك انيت فغلوم ورتاقوا அல்லாஹுவால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட அவர்களை தொடர்ந்து பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அந்த கண்ணியத்திற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே நாம் தங்கக்கூடிய நம்முடைய வீடு வாசல்களாக இருக்கலாம் நாம் பிரயாணம் செய்யக்கூடிய வாகனங்களாக இருக்கலாம் அல்லது மக்களுக்கு மத்தியில நமக்கு ஒரு கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் மதிப்பாக இருக்கலாம் இப்படி எண்ணற்ற நியமத்துகளை அல்லாஹு பிரித்து கொடுத்திருக்கின்றான் மிகவும் முக்கியமான ஒரு அருள் என்றால் அது குழந்தை பாக்கியம் மற்ற சில நியமத்துகளை பழங்களின் மூலமாக சாதிக்கலாம் ஆட்சி அதிகாரங்களின் மூலமாக சாதிக்கலாம் தன்னுடைய சொற்று செல்வங்களின் மூலமாக சாதிக்கலாம் குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய நியமத்தை பணத்தின் மூலமாக பெற்றுக் கொள்ள முடியாது ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாது தன்னுடைய திறமைகள் சக்தியின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாது மிகப்பெரிய வைத்தியருடைய உதவியைக் கொண்டும் அவைகளை பெற்றுக் கொள்ள முடியாது எவ்வளவுதான் ஒருவர் பெரும் பெரும் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி ஆட்சியாளராக இருந்தாலும் சரி அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் கண்ணியம் கௌரவத்தோடு வாழக்கூடியவராக இருந்தாலும் சரி அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு நாட்டம் தேவை இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் வேறு எவருடைய உதவியின் மூலமாகவும் அந்த குழந்தை பாக்கியம் கேட்டாது ஒருவருக்கு உலகத்தில் உள்ள அனைத்து நியாமத்தைகளையும் அல்லாஹ் கொடுத்து விட்டு குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான இன்பத்தை அனுபவிக்க மாட்டார் மேலான பெரியார்களே கணவான் கலேஷர்கள கு பெண் கட்டுப்பாட்டில் இல்லை ஒரு பெண் விரும்புகின்றார் எனக்கு பெண் குழந்தை கிடைக்க வேண்டும் நிறைய ஆண் குழந்தைகள் இருக்குகின்றது அவளுடைய விருப்பப்படி கிடைக்காது ஒரு தந்தை விரும்புகின்றார் எனக்கு நிறைய ஆண் குழந்தைகள் இருக்குகின்றன ஒரே பெண்ழந்த கிடைக்க வேண்டும் அவருடைய விருப்பப்படையும் விரும்புகின்றார் வைத்திருக்கின்றான் குரான் وَيَهَبُ لِمَنْ يَشَاءُ الذِّكُورِ أَوْ يُزَوِّجُهُمْ ذُكْرَانًا وَإِنْ عَتَاءَ وَيَجْعَلُ مَنْ يَشَاءُ عَقِيمًا إِنَّهُ عَلِيمٌ قَدِيرٌ وَعَنَا تُرِيَ فُمِي وَرِيَ عَتْشَى دِكَارًا أَلَّهُ رِيَ كَيْلًا أَضَنِ إِذِي نَعْدُ وَانُوْ عَنْدَ مُرِيلَ فَرِيبًا அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை மாத்திரம் கொடுப்பான் அதற்கு அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை மாத்திரம் கொடுப்பான் அவர்களுக்கு எல்லாமே பெண் குழந்தைகள் அவன் நாடியவர்களுக்கு ஆண் பெண் இரண்டு குழந்தைகளையும் கலந்து கொடுப்பான் நம்முடைய தலைவர் அவர்களே போன்று அவர்களுக்கு நான்கு பெண் குழந்தைகள் இன்னும் அல்லாஹ் நாடியவர்களை மலர்களாக வருவதும் செல்வங்கள் மிக முக்கியமான செல்வமாக இந்த குழந்தை செல்வம் இந்த குழந்தை பாக்கியம் இருப்பதன் காரணமாக கேள்வியும் குழந்தை கிடைத்துவிட்டது நான் நினைத்தபடி அதை வளர்ப்பேன் என்று நான் சொல்ல முடியாது குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் அந்த குழந்தை பிறந்த ஏழாவது தினத்திலே அந்த குழந்தையுடைய அந்த தலைமுடியை நீக்கி அதனுடைய அளவு பாரமோ கொஞ்சம் சில கிராமங்கள் தான் இருக்கும் அந்த கிராமனுடைய அளவுக்கு தங்கம் அல்லது வெள்ளியினுடைய பொறுமதியில் இருக்குது கொடுப்பார்கள் வசதி குறைந்தவர்கள் அந்த பதினைந்து கிராமோடைய வெள்ளி எவ்வளவு வருகின்றது ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் அல்லது இருநூத்தி ரூபாய் அதை சதக்கா கொடுத்து விடுவார்கள் பின்னால அந்த குழந்தைக்கு அக்கைக்கா கொடுப்பது மிக முக்கியமான அத்துடன் ஏழாவது தினத்தில் உங்களுடைய பெயரை கொண்டும் உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயரை கொண்டு அழைக்கப்படுவீர்கள் உன்னுடைய பெயர் உன்னுடைய வாப்பாவுடைய பெயரை கொண்டுத்தான் கயாம இருக்குள்ள பெயர்கள் நபிமார்களுடைய பெயர்கள் தியாகம் செய்தவர்களுடைய பெயர்கள் பெயர்கள் ஏன் பின்னால் வாழ்ந்த பெயர்களை சந்தர்ப்படும் பெ யாருமே வைக்காத அந்த புதுமையான பெயரை வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பலர்கள் வைக்கின்றார்கள் அந்த பெயருக்கு சரியான கருத்து இல்லாததன் காரணமாக சரியான கருத்து இல்லாததன் காரணமாக காலமெல்லாம் அந்த பெயருடைய சொல்வார்கள் அல்லது சொல்வார்கள் உதாரணமாக சொன்னால் அதாவது பொறுமை கூடியவர் கருத்து சில விசேஷமாக பெண்கள் என்ன செய்ய கொஞ்சம் மிக குறைவாக இருக்கிறது சிலர்கள் எதற்கு வர வேண்டும் என்று பெயர்களை வைக்கின்றார்கள் சிலர்கள் என்ன செய்வாங்க நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது செய்ய செய்ய கூடியான் கூடிய பொருளை பார்க்கக் கூடாது என்பதல்ல மேலான பெரியார் முதலாவது பொருளை நல்ல முறையில் அது என்று வைக்கிறாங்கும் என்று சொன்ன ஒரு வகையான தாவரத்திற்குடைய பெயர் சிலர்கள் லுபுனான் வச்சிருக்கிறாங்க லுபுனான் பால் வரக்கூடிய ஒரு மரத்துடைய பெயர் சிலர்கள் செய்யக்கூடியவன் சிலர்கள் அவள் மிகப்பெரிய மனைவி மிக நல்ல பெண்மணி குரானில் கூறப்பட்ட ஆசியாவையும் திருமணம் முடிப்பார்கள் என்று கிட்டாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது மேலானே அதனால நான் பெயரை அந்த பேரை மாற்ற முடியாது என்று பிள்ளர்கள் அடும் குடிப்பாங்க முதலாவது நல்ல பொருள் உள்ள பெயர்களை வைக்கணும் நல்ல பொருள் இருந்தால் அந்த பொருளுடைய பிரதிப்புடன் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுக் கொண்டே இதற்கு சான்றாக நபியுடைய காலத்தில் அதற்கு அமரம் கொண்டு வரப்படுது என்ன சொன்னாங்க என்னுடையுடைய சமூகத்திற்கு வந்தாங்க வந்தவுடன் கேட்டாங்க என்னுடைய பெயர் என்ன என்னுடைய நான் வைக்கப்பட்ட பெயர் பெயர் தான் ஹசன் அவருடைய மகனுடைய மகன் தான் நான் அந்த கவலை என்ற பெயரை என்னுடைய அப்பாத்தலன் காரணமாக இன்று வரைக்கும் எங்க பெர்ந்து கவலை இருந்து கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான் கணேஷ் அவர்களே ஒரு சில பிடிவாதமாக சொல்லுவாங்க அது என்ன நடந்தாலும் நான் நரகத்து சென்று கொண்டு வராங்க உதாரணத்திற்கு ஒரு அதாவது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம் யாராவது நான் நரகம் சரி யாரு வந்தாலும் சரி அது வந்து வகையில சொன்னாலும் சரி நான் விட மாட்டேன் என்றும் கூறக்கூடியவர்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான் கணேஷ் அதனால நீங்க வைக்கக்கூடிய நேரத்தில் இரண்டாவது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை சுத்தமானதாக இருக்க வேண்டும் அந்த உணவு தூய்மையானதாக இருக்க வேண்டும் அந்த உணவு என்றால் இன்று நாங்கள் பார்க்கலாம் முழு உலகத்தில் முட்டைகளையும் அவர்களுக்கு தெரியாது பொது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு மிக முக்கியமானது இந்த அளவுக்கு நம்ப சொல் குழு உங்களால் செய்ய முடியும் முழு உலகத்தில் உள்ள மூமினானவர்களை பார்த்து அல்லா கூறுகின்றான் கொண்டவர்களே நாம் உங்களுக்கு தந்த அந்த ரிசல்டில் இருந்து என்ன சுத்தமாக இருக்கிறோம் தை சாப்பிடுங்கள் அதற்காக எனக்கு நன்றி செலுத்துங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறீர்கள் என்றால் வகையான உணவு பண்ணங்கள் வந்துவிட்டது அது இனிப்பு பண்ணங்களாக இருக்கலாம் சாக்லேட் வகைகளாக இருக்கலாம் பிஸ்கட் வகைகளாக இருக்கலாம் அதாவது குளிர் பானங்களாக இருக்கலாம் எத்தனையோ வகை வகையானது வந்து விட்டது அதனால எதையும் நாங்கள் அது தெவான வயிற்ற ஒரே ஒரு கவலம் உணவு உணவு சென்று விடுகின்றதோ அந்த உணவு அவருடைய வயிற்றில் இருக்கும் காலம் எல்லாம் அவர் செய்யக்கூடிய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நபி அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளுடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபியுடைய குடும்ப செல்லவர்களும் ஒருத்தப்பட தெரிஞ்சு சாப்பிடுறாங்க தெரியாதா நாங்க ஒன்று இன்னும் வெளிநாடுகள் தயாரிக்கப்படக்கூடிய ஒன்று வாங்கினாலும் பெற்றோர்கள் புதிய ஐட்டம் என்ன வந்திருக்கு மேலான <Sessly> கூட ஆனால் சாப்பிடுவதற்கு முன்னால் நாம் இந்த இந்த இவர்கள் நம்பிக்கை அவர்கள் சுத்தமான முறையில முறையில் அழைக்கப்பட்டது அந்த கிரீமை போட்டா தான் அந்த பனஸ் ஆஃப்டாகதே இந்த இனية போட்டா தான் அந்த கூலி ஆல் சாஃப்டாகதே அவிகள் அனைத்தையும் நாம் முழுமையாக விளங்கே அது நூற்று குறுறு சுத்தம் என்றால் மார்க்கத்தில் அனுமதி இருக்குதே மீரான பெரியாக்களே கணவாங்களே சகோர்களே அதே மாதிரி தான் இன்னنا பார்க்கலாம் நிறைய பேச்சர்கள் வந்திருச்சு டீக்கவே இந்த சொல்லி அதல வகவகியான அதாவது டீன்பண்ணங்களே செய்திருக்காங்க எங்களுடைய முக்கியமானு என்ன சேரதே அங்க தான் அவர்களுடைய நிகாகத்துக்கு வேற ஏதாவது ஃபங்க்ஷன்களுக்கு அங்க பண்றது பெரியார்களே கனவானி பக்குவத்தை பேரிதலை மாதிரி செய்யக்கூடிய சமய அவர்களும் பொறுப்படியெல்லாம் சிலர்கள் செய்வார்கள் அதை நாம் மறுக்கவில்லை மேலான பெரியார்களே கணவான்களே பெண் குழந்தைகள் என்று குக்கிங் கிளாஸ் போறாங்களை படித்துக் கொண்டு வந்து இப்ப வாப்பாட்ட சகோதரர்கள் வாங்குவதற்கு முன்னால் நாங்கள் சுத்தமானது அதே மாதிரி நம்முடைய உணவு சுத்தமா அசுத்தமா நாங்க முயற்சி செய்து கஷ்டப்பட்டு அதற்காக சிரமப்பட்டு நூற்றுக்கு நூறு அந்த உணவு எங்களுக்கு ஒரு தெளிவு வரல ஒரு கேக் சாப்பிட்டதுனால என்ன எங்களுக்கு ஏதாவது பெரிய ஒன்று வந்துட போகுதா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சந்தோஷம் ஒரு மூன்று நிமிஷத்துக்கு ஒரு வளர்க்களை நாம் வீணாக்க வேண்டுமா மேலானு கனவான்களே சபோர்களை கண்ணு கருத்துமாக மிகவும் கௌனமாக இருப்பது மூன்றாவது குழந்தையுடைய வளர்ப்பில் பெயர் நல்ல பெயர்களை வீட்பது இரண்டாவது நல்ல ஆதாரங்களை சுத்தமான உணவுகளை கொடுப்பது மூன்றாவது அந்த குழந்தைகளுடைய கல்வி அந்த குழந்தைகளுடைய அறிவு இஸ்லாம் கல்வியை மறுக்கவில்லை இஸ்லாம் அறிவை மேலான முதலாவது என்ன இந்த கண்டில சிலேஜ் கொழும்புகள் ஒவ்வொரு சிட்டியில சில விசேஷமான இருக்கிறது அதனால நாலு பேருக்கு மத்தியில் ஒரு பெருமை இந்த படிக்கிறாரு படிக்கிறாரே இவருக்கு தேர்வு அந்த பிரஸ்ட் இவருக்கு தேவை பெருமா என் படித்து கொடுக்கப்படுது அவர்களுடைய கலாச்சாரம் என்ன அவர்களுடைய முதலாவது எங்கள் குழந்தைகளுடைய தீன் பாதுகாக்கப்படுவோம் எங்களுடைய பெண்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாதுகாக்கப்படணும் பெயர் சொல்லிக்கப்படாது பெயரும் சொல்லவர்கள் முதலாவது திட்டம் என்ன ஒரு இஸ்லாம் படித்து கொடுக்கப்படுதா குழந்தைகள் படிக்கிற மாணவர்களுக்கு தெரிஞ்சவர்களும் இருக்கிறாங்க இந்த அளவுக்கு பத்தி அல்லாவை பற்றி அல்லாவுடைய பற்றி பற்றி தெரியாதவர்கள் அந்த அடிப்படையில் நாங்களும் தாராளமாக படிக்கலாம் தொழில்நுட்பம் குழந்தைகளை படிக்க வைக்கலாம் ஆனால் அதை முக்கியம் நம்முடைய மார்க்கம் அதை விட முக்கியம் அவர்களை படிக்க வைக்கலாம் பெற்றோர்கள் அவங்க தொழில் வியாபாரத்திற்கு அந்த குழந்தைகள் அதில் ஈடுபட்ட அவர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு அதை தொடர்ந்து அங்கே இருக்குது மேலான பெரியாரனவான்கேவுன் மனைவியுடன் வேறு வேறு தொடர்புகளை கனவான்கே கொஞ்சம் வசதி வந்துட்டார் பெற்றோர்கள் இறக்கத்தில கிரெடிட் கார்டு மொபைல கொடுக்கிறது ஒரு சிலர் குடிக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பெற்றோரும் யோசித்தோனும் என்னுடைய மகன் எந்த வழியில போறான் அவன் போற வழி சரியானதா அவனுடைய நண்பர்கள் யாரு அவனுடைய கூட்டாரிமார்கள் அவனுடைய போதுலாமியர்கள் ஒரு பண்பாடு மேலான பெரியார்களே கணவான்களை நடவடிக்கைகளை மறைமுகமான இடங்களாக இருக்கிறோ அந்த இடத்தில் இருக்கிறாங்க நடவடிக்கைகளை பூந்தோட்டங்கள் மறைமுகமான இடங்களாக இருக்கிறோம் யாருடைய சொலை போறாங்க பணத்தை கேட்ட உடனே வார்ப்பா கொடுத்த யாரும் போறது நீங்க ஆண்களும் பெண்களும் கலந்து போறீங்களா அல்லது ஆண்களுக்கு வேறையா பெண்களுக்கு வேறையா இரவு நீங்க எங்கேயே தங்குறீங்க நீங்க பதினாலு வருஷம் வீட்டில் பாதுகாத்திருப்பீங்க ஒரே ஒரு நாள் இரவு மகன் கெட்டு போயிடுவான் ஒரே ஒரு நாள் மேலான தன்னுடைய மகன்மார்களை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் அந்த இடத்திற்கு கொண்டு வந்து விடுவோம் படித்து முடிந்தவுடன் அவர்கள் உடனடியாக தன்னுடைய கையுடன் கூட்டிக் கொண்டு போனோம் அதற்கு முடியாத அனுப்ப மேலான பெரியார் கரை கணவான் கணேசத்துக்கு ஒரு கிறிஸ்தவனோடு ஓடிட்டான் எங்களை இஸ்லாமிய ஒரு பெண் ஒரு பௌத்தனோடு ஓடிட்டான் அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுறது மேலான பெரியார்கரை கனவான் கணேச அவர்களே இது சமூகத்தில் எவ்வளவு பெரிய தீர்க்கேடு திருஷன பேரா வைத்து தன்னுடைய படிப்பை பேராக வைத்து எத்தனையோ கிளாஸ் வந்துருச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் கிளாஸ்களை தாராளமா படிக்கலாம் அங்க படிக்கூடிய மேலையில் ஆண்கள் வேற இருக்கிறாரா பெண்கள் எத்திரமணிக்கு வீட்டுக்கு வருகின்றான் இவைகள் ஒவ்வொன்றும் மிக முக்கியமான விடயங்கள் குழந்தைக்கு முழுமையான கடைசி குழந்தைகளை அவர்களுக்கு தேவையான பெண்களை தேடிக்கொள்றாங்க இதற்கு பின்னால தான் வாப்பாவுக்கு அவமானம் இதற்கு பின்னால தான் தந்தைக்கு அவமானம் அவர் யோசிக்கிறாரு அவருக்குமூகத்துக்கு <laughs> பெயர் அவர்களுக்கு அவர்களை வளர்ப்பது அவர்களுடைய நண்பர்கள் யார் என்று பார்க்கணும் நவியுடைய தெளிவான ஒருவன் மார்க்கத்தில் ஒருவன் இருப்பான் எனவே மார்க்கம் எதுவோ அதுதான் உங்களுடைய கணவான்கள் அவனுடன் பலகர நண்பர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா நல்ல குணம் கொண்டவர்களாணம் அசிங்கமான பழக்க அவர்கள் பழக்கிறார்களா இவைகள் அனைத்தையும் ஒவ்வொரு நாம் கண்டு கொண்டே இருக்க வேண்டும் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஓரிரு முறை சொல்லிவிட்டு இவன் திறந்த மாட்டான் இவனை விட்டாலும் நாங்கள் குற்றவாளித்தான் மற்ற விடிய அப்படியா நாங்க இருக்கிறோம் உங்களோட செல்வம் உங்களோட குழந்தை அவனை பெற்று வளர்த்து ஆளாக்க எத்துணைய காலம் எவ்வளவு பணம் எவ்வளவு நேரம் உங்களோட மனைவி சிரமப்பட்டு இருப்பாங்க அதனால அவன் தீய வழியில ஒரு தரவை சொல்லிட்டு இரண்டாவது என்பதே நாங்களும் விரும்பியோசமான அருமையாகிவிட்டான் அவன் அனைவர்களை பாதுகாக்கணும் அதனால தான் அவர்களுடைய சந்தனைகள் அவர்களுடைய குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களை பின்பற்றினார்கள் என்றால் அவர்களை அவர்களுடைய தந்ததிகளுடன் நாங்கள் சேர்த்து விடுவோம் அந்த தந்ததிகளை அவர்களுடைய பெற்றோர்களுடன் சேர்த்து விடுவோம் அவர்கள் செய்த அமல்கள் குறைவையும் நாம் ஏற்படுத்த மாட்டோம் என்று அல்லா புறான படிச்சு கொடுக்கணும் இஸ்லாத்துடைய மகிமையை சொல்லிக் கொடுக்கணும் தீனுடைய பொறுமதியை விளங்க வைக்கணும் இஸ்லாமிய முறைப்படி அவர்களை வளர்ப்பதைப் போன்று அவர்களை வாழ வைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்யணும் அந்த முறையில வாழ வைத்தோம் அவர்களை நம்முடன் சேர்த்து வைப்பான் அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் நம்முடைய பெற்றோர்களுடைய உட்கார்கள் உறவினர்கள் வாழக்கூடிய முஸ்லீம்களையும் இஸ்லாமியர்களையும் அவர்களுடைய சொத்து செல்வங்களையும் பாதுகாப்பாயாக விசேஷமாக நம்முடைய இளைய சமுதாயத்தை பாதுகாப்பாயாக நம்முடைய பாலிச ஆண்கள் பெண்களை பாதுகாப்பாயாக அவர்களுடைய கற்களை பாதுகாப்பாக பெண்களுடைய வானங்களை பாதுகாப்பாயாக பயங்கரமான அனைத்து பாகங்களிலிருந்து நம் அனைவர்களை முழுமையாக பாதுகாப்பாயாக முழு உலகற்ற ஒரு சந்தோஷமான வாழ்வை கொடுப்பாயாக முஸ்லிம்களுக்கு எதிராக முழு உலகத்தில் தலித்திட்டங்கள் தீர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவைகள் அனைத்தையும் அவைகள் சின்ன பின்னமாக்கி அந்த உதவி செய்வாயாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படினு அடிப்படையிலே வாழ்ந்து நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக